ஓம் நமோ ப்ரமாதிபோம வித்யாசம்பிரதாய க்த்தோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருபியோபரனப்பத்தியக்திரைவாஹமஸ்மி ஓ நீங்கள் எந்த ஸ்லோகத்தில் நினைச்சீங்களோ அது சொல்லுங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் பத்தொம்பது வரைக்கும் சொல்லுங்கள் சமோசமோத்து பூர்வராஜ आजाते ௌப்பதாச்சாரியர்வைமூலக்காரணவாத நிராகரணம் செய்து அஜாதிவாதத்தை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறார் ந கஷ்டித் ஜாயத்தே கிஞ்சித்து எத்த கிஞ்சின் ந ஜாயத்தே நிரோதோ நச்சோபத்தி ஆகவே சம்சாரமே இல்லை பந்தமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மோட்சமே தவிர பந்தம் சத்தியமாக இருக்கு மோட்சம் சத்தியமாக வரப்போகுதுங்கிற அபிப்பிராயமே தவறு ஆக அத்வை துவைத கர்மாவோ துவைத பக்தியோ மோக்ஷத்துக்கு ஹேத்து கிடையாது சார்தான் துவைத்த கர்மாவோ க்தியோ மோக்ஷத்தை கொடுக்க முடியாது கர்மாவும் துவைத பக்தியும் பண்ணினாத்தான் அத்வைதான சித்திக்கும் அதை ஒத்துக்கிறோம் அதுக்காக வேண்டி துவைத பக்தி துவைத கர்மாவே தேவையில்லைன்னு சொல்லல அது எந்த லெவல்ல சொல்றோங்கிறது மறக்க கூடாது ஆக அத்வைத்தான் மோட்சத்தை கொடுக்கும் அத்வைதான என்ன காரண காரியா காரண காரியமே கிடையாது ஜாதி கிடையாது ஜாத்திகா என்ன அர்த்தம் உற்பத்தி தோற்றம் சிருஷ்டி கிடையாது அதத்தான் கௌடபாதாச்சாரியார் அழுத்தம் திருத்தமாக நன்றாக உறப்பித்து மனசில் பதியும் வண்ணம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிற ஆறு விகல்பங்களை பார்த்தோம் இந்த கர்மா வந்து காரணமா அப்படிங்கிற விஷயத்தில் கர்மாவை காரணமாக சொல்ல முடியாது முதல்ல எடுத்தோன்னே கர்மாவை சொல்றோம் அனாதி கர்மாவை காரணமாக சொல்ல முடியாது அனாதித்துவமே அதுக்கு சித்திக்காது கர்மந்தான் ஜெகத்காரணம் என்னது மேக்ரோ காசமாக மேக்ரோகாசம் காஸ்மாலஜி அப்புறம் வந்து இந்த பிரபஞ்சம் பிரபஞ்ச காரணம் கர்மா கிடையாது ஏன்னா கர்மா அது மாத்திரம் இல்லை கர்மா அனாதிகர்மா காரணம்னு நீ சொல்றது பொருத்தம் இல்லாதது ஏன்னா அனாதிகர்மாங்கிறது ஒன்று இருக்கிறது கிடைக்குங்கிறதுக்கு பிரமாணமே கிடையாது ீரம் இல்லாம கர்மா கிடையாது சரி அநாதி சரீரம் வச்சுக்கலாம்னாலும் அநாதி சரீரமும் கர்ம பலம் தானே தவிர பார்த்துட்டோம் ரெண்டும் ஒன்று இதுக்கு காரணம் அதுக்கு இது காரணம்னு வச்சுக்கலாம்னா அதுவும் சரி வராது ஒரேடியா ரெண்டும் சேர்ந்து காரணம் அதுவும் சரி வராது இந்த காரியக்காரண சந்ததி வருமானு கேட்டால் அதுக்கும் அநாதித்தம் எல்லாத்துலையும் இந்த அநாதித்துவம் சித்திக்காது அனாதிகாரணத்தன்மை சித்திக்க எல்லா ஆதி காரணத்தை உடையதே தவிர அநாதிகாரணம் கிடையாது காரணம் கண்டே பிடிக்க முடியல இந்த சிருஷ்டிய சத்தியம்னு நாம் ஏற்றுக்கொண்டோமானால் இந்த சிருஷ்டிக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது ஸ்ருதி சொல்றதே பிரம்மன் காரணம் ஜெகத்துக்குன்னு சொல்றதே பிரம்மன் வந்து காரணம் சொன்னா என்ன ஆகும் பிரம்மனுக்கு விகாரம் வரும் எது காரணம் பிரம்ம லட்சணம் என்ன நிர்விகாரம் பிரம்ம நிர்விகார பிரம்மன் சாக்கார ஜகத்துக்கு எப்படி காரணமாக முடியும் சாக்கார பிரபஞ்சத்துக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் முடியாது சாக்கார பிரபஞ்சத்துக்கு நிர்வீகார பிரம்மன் காரணமாக இருக்க முடியாது ஆஹ சாக்கார பிரபஞ்சமான ஜகத்துக்கு காரணம் எதுன்னு நீ சொல்ல முடியாது ஸ்ருதி சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கேன்னா அது நமக்கு அபிபேத்தியவாதம் அது அபிபேத்திய நம்ம அனுபவத்தை வச்சுக்கிண்டு அத்தியாசம் புரஸ்கிருத்திய உச்சியத்தை நமக்கு இயற்கையா இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை ஒத்து பேசுறது நமக்கு இந்த சிருஷ்டி இருக்குங்கிற எண்ணம் பந்தம் இருக்குங்கிற எண்ணம் பலமாக இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொண்டு பேசுகிறது ஆனால் சொல்றதுல தாற்பயம் இல்லை ஸ்ருதி இதை சத்தியம்னு சொல்றதில்லை சச்சிய சாபவத் தத் சத்தியமித்யா சக்ஷத்தே அந்த ரெண்டு பதத்தை மாதிரி மாறி இருக்கும் அதெல்லாம் நிருப்தஞ்சா நிருப்தஞ்செல்லாம் விட்டுடுவோம் இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்குறோம் சத்து அபவத் எது நத்தியம் மிருகதாரண்ய கோபனிஷத் சொல்லுகிறது தத் சத்ய சத்தியம் சாந்தோஜ உபனிஷத் தத் சத்தியம் ச ஆத்மா ஸ்வேதகேதோ அதுவே சத்தியம் அதுவே ஆத்மா அதுவே நீ இப்படி ஸ்ருதியெல்லாம் வந்து நேத்தி நேத்தின்னு சொல்லுகிறது அந்த வாக்கியங்களைத்தான் நீ பலமாக பிடிச்சிக்கணும் இது வந்து அத்தியாசத்தை நம்முடைய அஜானத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற வாதந்தான் இந்த கர்மவாதா பக்திவாதா துவைத்தவாதா ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா விசாரம் பண்ணி பார்த்தா மூல காரணம்னு இந்த ஜகத்துக்கு கிடையவே கிடையாது மூல காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது இது மாயா காரியம் எப்படி மாயாஜாலம் காட்டுறதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம அத்வைத பிரகடனத்தில் பார்த்துட்டோம் வைத்தச பிரகடனத்தில் பார்த்துருக்கோம் எப்படி மாயாஜாலம் காட்டுறவன் எப்படி மாயையெல்லாம் இப்படி காட்டுறானோ அது மாதிரி மாயாஜாலத்தை காற்றவன் எப்படி மாயெல்லாம் விளக்கி காற்றானோ அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஜெகத் காரணம் எப்படி நீ சொல்ல முடியாது எந்த வழியில பார்த்தாலும் வழியே இல்லாமல் போயிட்டப்பா இந்த சந்தத்தின்னு சொன்னா கூட கர்மாவுக்கு அநாதி சித்திக்குமா ஞாபக எல்லாத்துக்கும் அவங்க அநாதி அநாதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மூல கர்ம அனா மூல கர்ம அனாதி மூல சரீரம் அநாதி மூல அந்யோன்யம் அநாதி மூல யுகபத் அநாதி மூல சந்ததி அநாதி புரியுறதுல அந்த மகா மூல சந்ததி அனாதி இந்த நீ நிரூபிக்கவே முடியாதுன்னு நாம நிரூபிச்சிட்டோம் அநாதித்வத்தை நீ அனாதி தன்மையை நீ நிரூபிக்க முடியாது ஆகவே இது முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கடைசியில் சொன்னோம் இருபதாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த சாத்திய சமஹாங்கிறதுக்கு வித்யானந்தகிரி டிப்பணி சாத்திய சமஹான்னா சந்தித்த சந்தேகான்னு அர்த்தம் இந்த எப்படி இருக்கு பாருங்க சாத்தியசமஹான்னு சொன்னால் வந்து நம்ம தர்க்க பாஷையில் என்னத்தெல்லாமும் யோசித்து கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையாக படித்தா தெரியறது வித்தியாசம் தெரிகிறது சாத்திய சமஹான சந்தேக திருஷ்டாந்துராக்கிய திருஷ்டாந்த எப்பொழுதும் சந்தேகத்திற்குரியதே ஆகும் சந்தேகத்திற்குரியதை சான்றாக கொள்வது எங்கும் பொருந்தாது அப்படி போடணும் சந்தேகத்திற்குரியதை சான்றாக கொள்வது பொருத்தமற்றது சந்தே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற புஸ்தகத்தை நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை நீங்கள் அதை நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன்னால் அதை நான் பார்த்து பார்த்து சொன்னால் எனக்கு வந்து ஃப்ளோ போயிடும் ஆகையினால அதில் எப்படி இருக்குதுன்னு நான் வந்து ஏன்னா அதை நான் பண்ண முடியல அந்த வேலையெல்லாம் அதனால் பண்ணி மற்றவங்க பண்ணியிருக்காங்க அதில் வந்து வேறு வேறு புஸ்தகத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கு அதுவும் ஆத்தன்டிக்கான புஸ்தகத்தை வச்சு தான் பண்ணியிருக்கு ஆனால் அதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ சொல்கிற இந்த விளக்கத்தை வச்சு புரிஞ்சுங்கோ இந்த இருபதாம் ஸ்லோகத்தினுடைய கருத்து என்ன இந்த விதை முளை சான்று நம்ம தூய தமிழில் சொல்கிறோம் இந்த விதை முளை சான்று அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பீஜவிருஷ்ஷன் நியாயம் இந்த பீஜவிருக்ஷன் நியாயம் சந்தேகத்தோடு கூடின திருஷ்டாந்தமாக இருக்கிறது பீஜவிட்ச நியாயம்னா திருஷ்டாந்தம்னால் நியாயம் வீஜவிக திருஷ்டாந்தமானது சந்தேகத்தோடு தான் இருக்கிறது அது சந்தேகத்தை தீர்ப்பதற்கு பொருத்தமாக இல்லை மூல காரணம் என்ன என்கின்ற கேள்விக்கு விடையை சொல்வதற்கு இந்த திருஷ்டாந்தம் சற்றும் பொருத்தம் சற்றும் பொருத்தம் எனவே அதை தான் சொல்றார் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் லைன்ல இருக்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சாத்திய சமோ சாத்திய சித்துஜத்தே சந்தேகத்துக்குரிய சான்றை நாம் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒருபொழுதும் பயன்படுத்த மாட்டோம் சந்தேகம் இல்லாத சான்றைத்தான் நாம் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்துவோமே அன்றி சந்தேகமுடைய சான்றை ஒருபொழுதும் உண்மையை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்த மாட்டோம் இது ஒரு பொது ஸ்டேட்மெண்ட் நகி சாத்திய சமோகே து சித்தாத் தனி இது எனவே அப்படி போட்டுக்கணும் எனவே சந்தேகத்துக்குரியதாகவே இந்த திருஷ்டாந்தம் கருதப்படுகிறது கீழே இருக்கிறத முதல்ல போட்டுட்டு மேலே இருக்கிறத அடுத்தபடியா போட்டால் இன்னும் கிளாரிட்டி வரும் இல்லை மேலே இருக்கிறத சொல்லிட்டு கீழே சொன்னாலும் தப்பு இல்லை எப்படியோ ஸ்லோகம் புரிஞ்சா காரிக புரிஞ்சா சரி அடுத்தது அதுலயும் கூட என்ன பண்ணணும்னா செகண்ட் லைனை இது வந்து என்ன தீட்ட திட்ட வர்ற மாதிரி விஷயங்கள் தோன்றியிருக்கிற காரணத்துக்கு காரணத்துக்கான தோன்றியிருக்கும் காரியத்திற்கான காரணம் ஏன் கிரகிக்கப்படுவதில்லை அப்படி அந்த கதம் கஸ்மாத்து அர்த்தத்தில் போட்டுக்கணும் அப்படி ஒரு அர்த்தம் நேற்றுக்கு நான் சொன்ன அர்த்தத்தை நீங்கள் ரெண்டாவது அர்த்தமாக வச்சுக்கணும் அந்த காரணம் யாரு ஏன் கிரகிக்க முடியல அது நான் தான் மூல காரணம் மையேவ சகலம் ஜாத்தம் மைய சர்வம் பிரதிஷ்டிதம் அது சேர்த்துக்கலாம் அங்கேயும் ஏவகாரம் சேர்த்துக்கலாம் மையேவ சர்வம் பிரதிஷ்டிதம் மையேவ சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்ம அத்வயமேவ அகம் அஸ்மி அப்படி ஏவகாரத்தை எல்லாத்திலையுமே போட்டு கைவல்யோ பரிஷத் பத்தொன்பதாவது மந்திரத்தை நினைத்து பார்க்கலாம் இந்த தர்ம தர்மா காரியாத் அர்த்தம் தர்ம சப்தம் என்ன காரியாத்து பூர்வம் பூர்வம் காரணம் ஜாயமான காரண பூர்வம் என்ன அதற்கு முன்பாக இருக்கிற அந்த காரணமானது கதம் ந கிருஷ்யத்தை கஸ்மாத் ந கிரியால் கிரகிக்க முடியவில்லை எதனாலோ கிரகிக்க முடியவில்லை முடியவில்லை என்ன சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆகையினால நான் என்ன சொல்றேன்னா இந்த பூர்வ அபர அபரிஞ்சானம் காரியாரணபாவ காரிய காரண அனதாரணம் வித்யால இதை புரிஞ்சுக்க முடியல இத காரியம்னு முதல்ல பண்ண முடியல நம்ம என்ன சொல்றோம் காரியம் இருந்தா தானே நீ காரணத்தை தேடுறதுக்கு காரியமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ காரணத்தை நிரூபிச்சு காரியத்தை நிரூபிக்கலாம் யோசிக்கிறேன் காரியமே இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டு இருக்கேன் ஏன் காரியமே இல்லைனா காரணமே இல்லை காரணமே இல்லாததுனால காரியமே இல்லை எப்படி காரணமே இல்லை சொல்லு பார்ப்போம் நீ சொல்லு பார்ப்போம் ஸ்ருதி சொல்லியிருக்கேன்னா ஸ்ருதி சொல்லி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சு நம்ம நிலைமையில் இருக்கோன்னு இந்த நிலையில் இருக்கோன்னு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் ஸ்ருதியோட பரம அது கிடையாது ஸ்ருதியோட பரம காரண காரியம் இல்லைங்கிறதுல ஆனா காரண காரியத்தையே ஸ்ருதி சொல்லுகிறது சொல்லி இருக்கு அதையே பரம தாத்யமா வச்சு கூட இந்த பரம தாத்யம் அந்த பரம தாத்ய வச்சுக்க முடியும் இத பரம தாத்யம் நீ நிரூபிச்சுட்டு பார்ப்போம் இந்த அஜாதிவாதத்தை அத்வைதவாதத்தை பரம தாத்யம் நீ ப்ரூவ் பண்ணு பார்ப்போம் அது மாத்திரம் இல்லை உன்னை நான் ஒத்துக்கிறேன் ஒரு லெவல்ல நீ என்ன எந்த லெவல்லையும் ஒத்துக்கிறது இப்ப நீ பெருசா நான் பெருசா எப்படி இருக்கு உன்னை நான் வந்து ஒத்துக்கிறேன் ஒரு லெவல்ல அதை வந்து நான் மதிக்கிறேன் துவைத்தத்தை நான் மதிக்கிறேன் அது மாத்திரம் இல்லை நான் எப்பவும் துவைத்தியாவே விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்னைக்குமே வந்து அத்வைத விவகாரத்தை பண்றதே இல்லை துவைத தர்ம விவகாரத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான் அத்வைதம் தான் பரமார்த்த சத்தியம்னு புரிஞ்சின்றிருக்கேன் நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா நீ என் கட்சியில் சேர்ந்த உனக்கு மோட்சம் கிடைக்கும் நீங்க நல்லா மூளையை செலவை பண்றீங்கன்னு நான் ஆமா உன் மூளையில் அவ்வளோ அழுக்கு இருக்கு செலவு பண்ண என்ன தப்பா என்ன மூளை செலவு நல்லதுதான் உனக்கு உனக்கு நல்லதுக்கு தான் உனக்கு என்ன யான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டும் இப்படி பேசிட்டு இருக்கேன் புரியுது பாருங்க என்ன அர்த்தம் பூர்வம்னா என்னது காரணம் அபரம்னா என்ன காரியம் அபரிஜானம்னா என்ன அஜானம் அபரிஜானம்னா என்ன தெரியல தெரியலன்னு இல்லை தெரியலங்குறது எப்படி தீர்மானம் பண்ணும் நல்ல அக்குவேற ஆணி வேற ஆறு விகல்பம் ஒன்பது இருக்கு இத்தனை விகல்பம் பண்ணி அக்குவேற ஆணிவேரா பிரிச்சு புரிஞ்சுதான் சொன்னேன் அப்பரிஞானம் இதுக்கு உனக்கு தெளிவா நீ பதில் சொல்ல முடியாது நீ தெளிவா சொல்ல நானும் தெளிவா சொல்ல முடியாதுங்கிறத தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் ஆகையினால் நான் என்ன தெளிவா சொல்ல முடியும் நீ கேட்க கூடாதுங்கிறதுனால நான் இதை பேசிட்டு இருக்கேன் தெளிவா எடுத்து என்னோட வாதத்துக்கு அஜாதிவாதம் தெளிவா இருக்கு அஜாதிவாதம் தெளிவா இருக்கு ஆக அஜாதிவாதத்தை எடுத்துடா உனக்கு தெளிவு ஜாதிவாதத்தை எடுத்துட்டா உனக்கு தெளிவு கிடையாது உனக்கு தெளிவு இல்லைங்கிறத நான் தெளிவா புரிய வச்சிட்டேன் இதுக்கு பிறகு நீ தெளிவு வேணும்னா அடுத்த ஸ்லோகம் படியோவா பரதோ வாபி நகிஞ்சித் வஸ்து ஜாய சதசத் சதசத் வாபி நகிஞ்சித் வஸ்து ஜாயத்தே स्वतो वा परतो वापि नकिञ्चित वस्तु जायते सदसत् सदसत्वापि नकिञ्चित वस्तु जायते किञ्चित वस्तु न जायते பாரு பக்கம் சொன்னா அதை வச்சு விளக்கி சொல்ற என்ன அங்கே ஸ்லோகம் என்னோக அத்தோவக் காற்பணியம் அஜாதி சம்தே கிஞ்சி சமந்தமான அப்படி சொன்னாருங்க அதை ஞாபகம் அத்வைத பிரகடனத்திலே ரெண்டாவது சொன்ன விஷயம் அவருக்கு எவ்வளவு தூரம் மனசில் ஆழமாக இருந்தால் அந்த கருத்தை விட்டு விலகாம அந்த ஸ்ருதியை விட்டு விலகாம போயிண்டே இருக்கார் கவுட பாதாச்சாரிய இப்போ என்ன சொல்றார் ஆறு விகல்பம் சொல்ற எதுக்கு இந்த மேக்ரோ காசம் இந்த வந்து ஜகத்காரணத்துக்கு எதுக்கு போவானே இங்கே எடுத்துப்போம் நம்ம கிடபடங்கள்லாம் இருக்கேன் அந்த கிடபடங்களை எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் விசாரம் பண்ணுவோமா அப்படின்னு பழபடியும் இறங்குற திரும்பவும் சொல்ற உனக்கு வந்து நான் சொன்னேன் காரண காரியத்தை விளங்கிக் கொள்ளாத காரணமும் காரியமும் இல்லாத அஜாதி அத்வைதவாதத்தை நிரூபிப்பதாக ஆகிறது அப்படின் அஜாதிவாதத்தை நிரூபிப்பதாக ஆகிறது சரி இப்ப என்ன சொல்றா சரிப்பா வேண்டாம் இங்கே காரண காரியம் இருக்கே பார்ப்போம் கொஞ்சம் இப்ப என்ன சொல்றாரு ஆறு விகல்பம் போடுறார் இந்த வஸ்து வஸ்து ஜாயத்தை ஜாயத்தேன்னு சொல்றோம் பரத்தகா ஜாயத்தேவா உபயத ஜாயத்தேவா சத் ஜாயவா அசத் ஜாயத்தேவா சதசத் ஜாயத்தேவா எப்படி இருக்கு எப்படியாவது தெளிவு இல்லாமல் விடுறதில்லை அவரும் தீர்மானம் பண்ணிட்டார் நானும் அதை புரிஞ்சு தெளிவா சொல்றதுன்னு நானும் தீர்மானம் பண்ணிட்டேன் சேவத் ஜாயத்தேவா ஏதோ உன்னை நிரூபி பார்ப்போம் நம்ம தானா குதிச்சுட்டோமா திடீர்னு எங்கயோ கூற ஏதோ விழ மாதிரி நம்ம உலகத்துல பிறந்துட்டோமா என்ன ஜாயத்தை சரி குடமே எடுத்துங்க மண்ணிலிருந்து குடம் வந்திருக்கு மண்ணிலிருந்து குடம் குடம் எடுத்து குடம் தானாக வந்ததா குடம் தானாகவே வந்ததா அப்படின்னா தானாக வரல வேற ஒண்ணிலிருந்து தான் வந்திருக்கு வரவில்லை குடம் அதற்கு வேறொன்றிலிருந்து தான் வந்திருக்கு சொல்றோம் இப்போ சொல்லப்படாது ஜகத் தானாக வந்ததா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஜெகத் சிருஷ்டி தானாக வந்ததா இந்த திருஷ்டாந்த அருஷ்டாந்தத்தை நாம ஒப்பிட்டு பார்க்கணும் குடம் தானாக தோன்றவில்லை சரி குடம் வந்து துணியிலிருந்து வந்துதான் குடம் வந்து துணியிலிருந்து வந்துதா துணியிலிருந்து வர பட்டாத்து ஜாயத்தேவா பரத்தகா ஜாயத்தேவா குடம் என்பது தன்னிடமிருந்தே தான் தோன்றியதா தோன்ற முடியாது இன்னொன்றிலிருந்து குடம் தோன்றியதா துணியிலிருந்து குடம் தோன்றியதா அப்படி இருந்தால் எவ்வளோ சௌரியமாக இருக்கும் ஏதா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு தோன்றதுன்னு வச்சுப்போமே பரமசான் சுவாமி சொல்லுவார் வாட்டரை வச்சு கொதிக்க வச்சா கொக்கோ கொலா வருமான கொக்கோ கொலா வச்சா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அதெல்லாம் வராது ஒன்னு இன்னொன்னா வந்ததுன்னா எவ்வளவு சௌகரியமா இருக்கும் எதையோ வச்சுக்கிண்டு சும்மா என்ன வேணாலும் ஒரு பேப்பரை வச்சுக்கிண்டு இப்படின்னா வந்து ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் வந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ரூபாயாக வந்துன்னு வச்சுக்கோங்க வெறும் பேப்பரே ரூபாயாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ சௌரியமாக இருக்கும் பிரிண்டே பண்ண வேண்டாம் இப்படி பேப்பர் பேப்பராக கொடுக்குறேன் ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுக்குறேன் எல்லாேரும் கையிலையும் அது என்ன அது வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செக்காக மாறிவிடுறது வச்சு போவேன் அதுவே அல்பமாக தான் சொல்கிறேன் பரவாயில் ஒரு செக்காக கொடுத்து விடுறோம் வச்சு எல்லா ஏதோ சொல்லுவாங்க அந்த கோயில் கட்டுறபோது சாமியார் சாயங்காலம் தினம் எல்லோரும் வீபூதி கொடுப்பாராம் அது அவங்கவுங்களுக்கு வேண்டிய காசாக மாறிடுவான் திருச்செந்தூர் கோயிலில் கோயில் கட்டினாங்களாம் கோயில் கட்டினோடனே அந்த சாமியார் உட்காந்துப்பார்கள் பிள்ளையார் கோயில் இதுலேயே உட்காந்துருப்பாங்க இந்த சாமியார் அந்த சாமியார் ரெண்டு மூணு அவங்களுக்கு சாயங்காலம் கூலி கொடுக்கணும் இல்லையா வேலை செய்கிறவங்களுக்குங்களா அவங்கவங்களுக்கு வீபூதி கொடுப்பாரான் வீபூதி கொடுத்தா அந்த வீமூதி அவமன் வீட்டுக்கு அவனும் குடும்பத்துக்கு எவ்வளவு வாழ்க்கைக்கு தேவையான அந்த ரூபாயில் இருக்குமா அந்த தங்கம் இருக்குமா அவங்களுக்கு தேவைக்கு கிடைக்கும் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும் அவனுக்கு வீட்டில் குழந்தைங்க என்ன பண்றது அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் இன்னொரு குழந்தைங்க அழகான கம்யூனிசம் பார்க்க முடியுமா விபூதியிலேயே கம்யூனிசம் வச்சிருக்கோம் நாங்க விம்யூனிசம் தேவைக்கு குரல் ஆனா திறமைய திறமையை காட்டும் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா இருக்கும் நெத்தியில வச்சுட்டீங்கன்னா பசியே வராதுன்னா கிடக்காது ஜாயத்தை உபயத ரெண்டு நாளையும் வருத்தோவா ஜாயத்தேவான் தன்னிடமிருந்தும் வருகிறது இன்னுடமிருந்து வருகிறது நடக்கவே நடக்காது ரெண்டும் ஒரு நேரத்தில் சேராது ஒரு நேரத்தில் சேராது உபயத ஸ்லோகத்தில் கார்கையில் இல்லை சேர்த்துக்கணும் நாம வச்சு சேர்த்துக்கணும் வியாக்கியான கொடுக்கிறார் வஸ்து பரதா உபயதோவா ஜாயத்தை தானாகவும் தோன்றுவதில்லை இன்னொன்றிலிருந்தும் தோன்றுவதில்லை ிடமிருந்தும்ோன்றுவதப்பாத்து ஜத்துக்கு அப் பண்ணி பார்க்க தானாகவும் தோன்றுவதில்லை இன்னொன்றிலிருந்தும் தோன்றுவதில்லை இன்னொன்றிலிருந்தும் தன்னிலிருந்தும் தோன்றுவதில்லை ஏன்னா விரோதம் ரெண்டும் சேராது தோன்றாது சரி இது இதுல முடியாதுன்னு சொல்லியாச்சு ஆகவே ஜாதிவாதம் எடுபட இந்த குடத்தை நிரூபிச்சு குடம் தன்னிடம் இருந்தே தோன்றியதா இல்ல துணியிலிருந்து வந்ததா இல்ல துணி தான் அப்படிங்கிற தான்கிறது என்னன்னே தெரியல அதுல இருந்து தோன்றியதா கிடையாது ஏற்கனவே பேசினதுதான் சர்க்காரி வாதத்தில் நம்ம பேசி இல்ல தோஷங்களை எல்லாம் சொன்னது பதிமூனாவது பதிமூணாவது ஸ்லோ காரிக்கையில முதல் வரியில பார்த்துட்டோம் திருஷ்டாந்தாஸ்திவை அதுக்கு திருஷ்டாந்தம் கிடையாது எதுக்கு சொன்ன அநாதேகவா அஜாத்வை ஜாயத்தேய திருஷ்டாந்த நாஸ்திவை அஜாத்த அஜாத்தஜாத்வை ஜாயத்தேய திருஷ்டாந்த நாஸ்திவை அது முதல் வரி தான் நமக்கு முக்கியம் திருஷ்டாந்தாஸ்திவை அதெல்லாம் மறந்துடக்கூடாது அது வந்து காரணநித்யத்துவதோஷ காரியநித்தியத்துவதோஷஅபாவா அனவஸ்தோஷ மறந்துவிடக்கூடாது இப்போ திரும்பவும் அதை வேற விதமாக சொல்கிறார் அவ்வளோதான் சத்ஜாயவா அசத் ஜாய தேவா சதசத் ஜாயத்தேவா இருக்கிறது தோன்றுகிறதா இல்லாதது தோன்றுகிறதா இருப்பதும் இல்லாததும் இணைந்து தோன்றுகிறதா சொல்லுமா இருப்பது தோன்ற முடியாது இருப்பது தோன்ற முடியாது ஏனென்றால் இருப்பதால் இருப்பது தோன்ற பிரம்மா அந்த சத்தியத்தை சொல்லப்படாது இருப்பதுன்னா வஸ்து ஒரு வஸ்து இருப்பது தோன்றுகிறதா அதான் இருக்க புஸ்தகம் தோன்றுகிறதா புத்தகம் தான் இருக்க இருக்கிறது எப்படி தோன்றும் இல்லாத புஸ்தகம் வேணா தோன்றும் சொல்லலாமா இருக்கும் இல்லாத புஸ்தகம் எப்படி தோன்றும் அது அடுத்த கேள்விங்க இல்லாததுங்கிறது எப்படி இருக்கிறது தானே வர முடியும் இல்லாத எப்படி வர முடியும் இருக்கிறது வரவேண்டிய அவசியம் இல்லை இல்லாதது வர முடியாது எப்படி இருக்கு வரும் இருக்கிறது வரவேண்டிய அவசியம் இல்லை இல்லாதது வர முடியாது இப்ப சிரி இது காரணம் காரணக்காரிய சம்பந்தத்தை பத்தி பேசணும் இருக்கிற ஜெகத் சிருஷ்டி ஆக சிருஷ்டிக்கப்பட வேண்டியது இல்லை இல்லாத ஜகத் சிருஷ்டி ஆகாது சிருஷ்டிக்கப்பட ஏதோ இருக்க சிருஷ்டிக்கப்படணும் இல்லாத ஜகத்து சிருஷ்டிக்க முடியாது அசத் ந ஜாயத்தை ரெண்டும் ச சேர்ந்து சேருமா இருப்பதும் இல்லாததும் சேர்ந்து இருக்குன்னா இருட்டும் வெளிச்சமும் சேருமா அதனால இருப்பதும் இன்மையும் ஒரு நாளும் சேராது ஆக எப்படி சொல்றோம் பாருங்க பிரம்மை சத்தியம் ஜெகத் மித்யா அப்ப ஜ இருக்கேன்னா அது மித்யா அனிர்வச்சனியம் அனுரூபணம் நிரூபிக்க முடியாத ஒன்று நிரூபிக்க முடியாத ஒன்றை போய் உண்மை என்று நம்புவது பொருத்தமாகுமா கேள்வி நிரூபிக்க முடியாத ஒன்றை சத்தியம் என்று உன்னால் எப்படி நிரூபிக்க முடியும் இந்த ஜகத்தை வந்து சத்தியம் எப்படி உன்னால சொல்ல முடியும் நிரூபிக்கவே முடியல நிரூபிச்சுட்டா இது சத்தியமாயிடும் ஆக நிரூபிக்க முடியாததால் அனிர்வச்சனீயமாக இருப்பதால் இது உண்மை அல்ல இது ஒரு அற்புதமான நம்முடைய துன்பங்களும் அற்புதமே நமது இன்பங்களும் அத்தமே இன்பம் ஏன் இன்பத்தை ஏன் நாடுகிறோம் துன்பத்தை ஏன் வெறுக்கிறோம் ஆனால் துன்பத்தை விட முடியுமா இன்பம் எப்பொழுதும் இருக்குமா நடக்காது இன்பம் எப்பொழுதும் இருக்காது துன்பமும் எப்பொழுதும் இருக்காது துன்பத்தை தவிர்க்கவும் முடியாது இன்பத்திலேயே திளைத்திருக்கவும் முடியாது இதை நிரூபிக்க முடியுமா ஆனால் நம்ம எப்பவும் என்ன மனசில் மாத்திரம் என்ன எண்ணம் இருக்கு நம்ம எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும் இப்படி எழுத்துருக்கும் எங்க நடக்கும்பாது எப்போ நீ ஆனந்தமா இருக்கணும்னா இது இருக்குங்கிற எண்ணத்தை விடுதான் இருந்து எப்படி பாருங்க இந்த உலகத்துக்குள்ளேயே இந்த துவைத பிரபஞ்சத்துக்குள்ளே இருந்து துவைதத்தில் நீ மாட்டாம துவைத்தில ஒட்டாம இருக்கணும்னா இந்த துவைத மித்யாத்வான உனக்கு அந்த பலமாயிருக்கும் பிரம்ம சத்திய நிஷ்ட இருக்கட்டும் இருந்தது சொன்ன உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் நீங்களே கொஞ்சம் எச்சம் முழுங்கிறேன் சத்து அசத்து நாயத்தை சதசத் நாயத்தை ஆறுல்பம் சொல்லியாச்சு ஏதா உன்னால உன்னால நிரூபிக்க முடியுமா பூர்வ அபர அபரிஜானம் அஜாத்தே பரிதீபம் இப்படியே நீங்க பேசுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களால ஒரு விஷயம் புரிகிறது சாங்கியனாலையும் வைசேஷிக்கனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுனால எங்களுக்கு விஷயம் புரிகிறது கர்மா பலம்மாரம் பல வாதம் அதுல இருந்தும் புரிகிறது எடுபடாது அசத்காரியவாதத்தை பேசவே மாட்டோம் அதுக்கு இடமே இல்லை சத்காரியவாதத்துல நாலு தோஷம் சொன்னோம் அப்புறம் என்னன்னா ஹேத்து பல ஹேத்து பலவாதத்துல கர்ம ஜகிற வாதத்தில் என்ன பண்ணிட்ட பன்னல்பத்தை சொல்லி ஒண்ணுகூட எடுபடாதுன்னு தெளிவா சொல்லிட்டோம் இதுக்கு மேல உனக்கு புரியல அடுத்த ஸ்லோகம் பண்ணியிருந்தார் கிச்சித் comfortably меся decades we begin to finish możη While we begin to finish Понoutine we begin to finish our過程 מב dungeons யே இந்த இருபத்தி ரெண்டாம் ஸ்லோகத்துக்கு உங்களுக்கு சொன்னீங்க தன்னிடமிருந்தும் ஒரு பொருளும் தோன்றவில்லை இன்னொன்றிருந்தும் ஒரு பொருளும் தோன்றவில்லை இரண்டும் இணைந்தும் ஒரு பொருளும் தோன்றவில்லை இருப்பதிலிருந்து ஒரு பொருளும் தோன்றவில்லை இல்லாததிலிருந்து ஒரு பொருளும் தோன்றவில்லை இருப்பதிலிருந்து எதுவும் தோன்றது தோன்றுவதில்லை இல்லாததிலிருந்தும் எதுவும் தோன்றுவதில்லை இரண்டிலும் இருந்தும் இருப்பதிலிருந்தும் இணை இல்லாததிலிருந்தும் இணைந்து எதுவும் தோன்றுவது இல்லை இணைய முடியாததால் அப்படி போட்டுக்கணும் எதுவும் தோன்றுவதில்லை இது முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்றாருன்னா மூணு விகல்பம் பழிவிடும் அநாதேஹே அநாதேஹே ஹேத்து ஹேத்து ந ஜாயத்தை பலம் செ நாயத்தை காரணமும் கர்மமும் தோன்றுவதில்லை சரீரமும் தோன்றுவதில்லை ரொம்ப முக்கியம் அநாதியான கர்மம் தோன்றுவதில்லை ஆன கர்ம கர்மம் அனா ஆதி கிடையாது இப்ப ஆரம்பத்தில் சொன்னது முடிக்கிறார் பதினாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் கதம் தைஹி அநாதி உபவர்ணியூலம் இப்படிதானே ஹேதோராதிர் பலச முடிவு இருபத்தி மூணாம் ஸ்லோகம் இந்த போட்டுக்கணும் நீங்க என்ன போட்டுக்கலாம் ஹேது காரணவாதவாதா ஹேத்துபல அநோன்ய காரணவாத அதையும் சொல்லு வார்த்தை போட்டுட்டோம் என்ன கேட்டோம் அந்த அநாதி வந்து அந்த அனாதி எதுக்கு பொருந்தும் ஹேத்துவுக்கு பொருந்துமா அந்த அநாதி தன்மைங்கிறது ஹேத்துவுக்கு பொருந்துமா ஏன் ஹேத்துன்னா இங்கே என்ன கர்மா மருந்துடாய்ங்க நான் பாட்டுக்கு ஹேத்து ஹேத்துன்னு சொன்னால் திருஷ்டாந்த நினைச்சுக்கிட்டாரு ஹேத்துன்னு சொன்னால் இங்கே பலம் ஹேத்து அனாதியா பலம் அனாதியா சந்ததி அனாதியா சேராது ஹேத்து அனாதி இல்லைன்னா இத்தனை நேரம் பேசியிருக்கோம் பலமும் அனாதி இல்லைங்கிறதையும் பேசியிருக்கோம் சந்திங்கிறது ஹேது பலம் இல்லைனாலே சந்ததிங்க சந்ததி சப்தத்துக்கு அர்த்தம் கிடையாது சந்ததிக்கு சந்ததிங்கிற சப்தத்துக்கு சத்தா கிடையாது சத்தா சொல்லலாம் சத்தா தெரியும் இருப்பு ஹேத்துவுக்கு சத்தா சொல்லலாம் பலத்துக்கு சத்தா சொல்லலாம் சந்ததிக்கு எங்க சத்தா சொல்லுவே அந்த சத்தாவும் வியாபாரிக்கு சத்தா ஞாபகம் சொல்ல முடியும் ஆனா சந்ததி சப்தத்துக்கு சத்தாவே கிடையாது சரி ஒத்துக்கிறோம் இது நம்ம இன்னொன்னு போட்டோம் ஒரு விகல்பம் அது இல்லை சங்கராச்சாரியர் போட்டது அதாவது அந்த சந்தத்திய அனாதிங்கிறத ஒத்துக்கிறோம் அந்த ஹேது பல சந்ததியை அனாதின்னு ஒத்துக்கிறோம் ஆனா அந்த அனாதிகிறது முடிவுடையதா அந்த அனாதிகேது சாந்தமா ஆரம்பிக்கிற தோஷம் வரும் மோக்ஷ ஆரம்ப தோஷ மோக்ஷம் ஆரம்பிச்சா முடியாதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி கிடையாது எந்த உறுதியும் கிடையாது இல்ல அனந்த அனிர் மோக்ஷ பிரசங்க மோக்ஷம் வந்து இருக்கு ஆரம்பிக்கிறது முடிவு தான் சக்தி நிபாத்தம் சக்தி நிபாத்தம் முக்தி இதெல்லாம் இந்த குரூப்ல சேர்ந்து மோக் ஆரம்பவாதத்தில் இருக்கிறது மோட்சாப் சேத்ரி இந்த மாதிரி சப்தமே நான் கேட்டதில்லை ஏதோ எனக்கு தோன்றது அந்த மாதிரி போட்டேன் மோக்ஷம் ஆரம்பிக்கிறது மோக்ஷம் ஆரம்பிக்கிறது கர்மபலம் முடிவு பெறுகிறது கர்மபலம் முடிவு பெறுகிறதுனா வேணா ஹேதுபல சாந்தா சாந்ததோஷா அப்படி சொல்லலாம் அந்த தோஷம் எப்படி போட்டாலும் சரி இப்போ ஆறு விகல்பம் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து ஸ்வதஹா பரதஹா உபயதா சத்து அசத்து சது சத்து முடிஞ்சு போச்சு இப்ப இன்னும் மூணு சொல்ற அனாதியான அனாதியான ஹேத்துவே கிடையாது என்ன சொல்றாரு ஹேத்துவே கிடையாது அந்த ஸ்லோகத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் பதிமூணாவது பதினாலாவது ஸ்லோகத்தையும் இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தையும் பத்து ஸ்லோகம் ஆயிருக்கு எல்லாத்தையும் இணைச்சு பாருங்க அநாதே ஹேத்துஹூ ந ஜாயது அாதே ஹேது அாதியான் அவருடைய பாஷையே ஒரு வித்தியாசமாக இருக்கு அதுறம் பார்ப்போம் அதாவது அாதியான கர்மண்டாகாது அாதியான கர்ம கிடையாது அாதியான கர்மம் கிடையாது அநாதியான பலமும் கிடையாது ஹேத்துன்னா கர்மம் பலம்னா சரீரம் திரும்ப திரும்ப அனாதியான கேத்துவோ அநாதியான பலமோ கிடையாது அப்படி சொல்ற ஹேத்துஹூ ந ஜாயத்தே பலம் சாப்பி ந ஜாயத்தே அநாதேகிறது என்ன சேர்த்துக்கணும் அனாதியான ஹேத்து கிடையாது அனாதி தன்மை அதுக்கு சொல்லாது அது சாதிகி ஹேதுஹு சாதிகி பலம் சாதிகி பலமும் ஆதியை உடையது ஹேத்துவும் ஆதியை உடையது எப்படின்னா பீஜாங் குரவது எந்த உலகத்தில் எந்த காரணமும் அதுக்கு இன்னொரு காரணத்தை உடையதாகத்தான் இருக்கு காரணமே இல்லாத தனக்கு காரணமே இல்லாத ஒரு காரியத்தை உலகத்தில் காட்ட முடியாது திருஷ்டாந்த நாஸ்திவை தனக்கு காரணம் இல்லாத ஒரு காரணத்தை காட்டவே முடியாது முடியாது சரி தானாக வந்ததுன்னு வச்சுப்போமே ஸ்வபாவத்த வந்துடுத்துனா ஆதி ரீதாத்து பலாத்து ஹேத்து நஜாயத்து அப்படி சேர்த்துக்கணும் ஆதி இல்லாத ஆதி இல்லாத பலனிலிருந்து ஹேது உண்டாவதில்லை அப்படி போட்டதான் இன்னும் தெளிவா ஆதி இல்லாத பலனிலிருந்து ஹேத்து உண்டாவதில்லை ஆதி இல்லாத ஹேத்துவிலிருந்து பலன் உண்டாவதில்லை அனாதியான பலத்திலிருந்து ஹேத்து தோன்றுவதில்லை அப்படி போட்டா தான் இன்னும் தெளிவாக அனாதியான பலத்திலிருந்து அனாதியான கர்மம் வார்த்தையில் இருக்குது கொஞ்சம் சொல்லணும் அந்த இடத்துல அனாதியான பலத்திலிருந்து கர்மம் தோன்றுவதில்லை ஆதியான கர்மம் தோன்றுவதில்லை ஆதியான கர்மம் தோன்றுவதில்லை அனாதியான கர்மத்திலிருந்து ஆதியை உடைய பலம் தோன்றுவதில்லை இப்படி சொல்லும்பொழுதே முரண்பாடு நன்றாக தெரிகிறது மகா வியாகாத தோஷா சொல்லும் போதே ஆதிங்கிறே அனாதீங்கிறே ஒரே விஷயத்தை ஆதீன்னு சொல்றேன் ஒரே விஷயத்தை அனாதின்னு சொல்றேன் ஒன்னு ஆதி சொல்லு இல்லாட்டி அநாதி சொல்லு அனாதி சொல்ல முடியல எல்லாமே சாதியாத்தான் இருக்கு ஆக மூ அநாதி மூல காரணத்தை உன்னால சொல்ல முடியாது ரெண்டும்ாவமாவே இருக்குமபாவத்தபாவத்தாரணமும் கிடையாது தானா வந்து அப்படி சொல்ல முடியாது தானா எதுவும் நிர்ணிமித்தாங்கிறார் சங்கராச்சாரியர் எந்த நிமித்தமும் இல்லாம அநாதேஹே ஹேத்தோஹோ அஜாத்து அந்த கர்மாவில் பலம் இப்படியே வச்சுக்கோது அனாதியாக இருக்கூடிய இந்த ஹேதுபலத்தில் இருந்து தானாகவே எந்த காரணமும் இல்லாமலே சடன்னா பொத்து வந்து அது சொல்ல முடியாது அப்படி எப்படி சொல் திடீர்னு வந்து அப்பதான் நீ இந்த காரணத்தையே விட்டுடணும் என்ன இந்த அதே இந்த ஜகத்தில் அப்படி ஏதாவது அதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கா சுவாவமாக திடீர்னு ஒன்று திடீர்னு புத்திரம் பிறந்துட்டான் கல்யாணமே ஆகல புத்திரன் பிறந்து விட்டான் புத்திரி பிறந்து விட்டா அப்படின்னா நடக்குமாய் இங்கேயாது ஒண்ணுமே இல்லை பெரும் தரதா இருந்து திடீர் மரம் உளைச்சு விடுத்த வராதப்பா ஸ்வபாவத்த ஜாயத்தே தானாக திடீர்னு தானாகங்கிற ஒரு காரணமாக சொல்றான் தானாக என்கின்ற ஒரு காரணத்திலிருந்து எப்படி தானாக என்ற ஒரு காரணத்திலிருந்து தோன்றி விட்டது தானாக வந்து அது ஏன் வந்துன்னா கேட்காது அப்படியே ஆப் ஹிந்தியில் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அது தானாக வந்துடுத்துப்பா அப்படின்னு சொல்றேன் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணலை அது தானாக நம்ம ஒரு பெரிய ரொம்ப எஃபர்டெல்லாம் எடுக்க கிடையாது அது தானாக வந்துடுத்து அப்படின்னா தானாக எதுவும் வருமா உலகத்தில் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆக்சிடென்டலாக வந்துடுத்து திடீர்னு வந்துடுத்து எந்த ஆக்சிடென்ட்டும் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் காரணம் இருக்கணுங்கிறதும் உண்மை காரணத்தை நிரூபிக்க முடியாதுங்கிறதும் உண்மை அதனால காரணத்தை நிரூபிக்கவும் முடியல காரணம் இருக்கணுங்கிறதும் உண்மை அதனாலதான் நாங்கள் சொல்றோம் காரண காரிய விலட்சண பிரம்மன் ஒன்று தான் இருக்கு நீ அதை புரிஞ்சு இந்த வாதத்தையே விட்டுட்டால் நல்லது ஜிவாதத்தை விடு இல்லையா பிடிச்சு ஜாதிவாதத்தை விட்டேனா தான் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது ஊருக்கு நல்லது சொல்வே சொல்லி நல்லா காரணம் பண்ற சகா ஸ்வபாவத்த நஜாயத்து அப்ப இதுவும் மூணு விகல்பம் அநாதேகே பலாத்துன்னு போட்டுக்கணும் அநாதேகே பலாத்து ஜாய அநாதேகே ஹேதோ ஃபலம் சாப்பி நே அநாதே அநாதியேகாவத்தியானும் அநாதேகே ஸ்வபாவத்து ஏதோ அநாதியா இருக்கு தானா வந்து டக்குன்னு வந்து கொடுத்துட்டு எல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா சொல்லியாச்சு புரியுறது இல்லையா ஒரு காரணம் இன்றைய நடந்து விட்டது நமக்கு காரணம் சொல்லணுமே தவிர தானா எதுவும் நடக்காது அதனாலதான் நமக்கு இந்த காரணத்தை தேடுற புத்தியே போக மாட்டேங்குது வாழ்க்கையில் இந்த காரணத்தை தேடுற புத்தி இருக்குது எதுனால நடந்தது அது எதுனாலும் நடந்தது ஏன் இப்படி இருக்காங்க அவன் அவன் பண்ண கருமா அவன் எனக்கு கஷ்டமா இருக்கான் சொல்ல முடியும் வேற என்ன பதில் சொல்ல முடியும் ஏ நாங்களும் என்னெல்லாமோ பண்றோமே சுவாமி ஏன் இப்படி இருக்குன்னா அது நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ற கருமா என்ன சொல்ல முடியும் ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது அந்த பாட்டு தான் கௌடபாத காரிகேந்தான் சந்திரபாபு பாடி வச்சிருக்க அது என்ன என்ன இந்த சில பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெற்றி பெற்ற மனிதர் என்ன என்ன புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்தி இல்லை புத்திசாலி இல்லை ரொம்ப இதுதான் பாட்டு பூர்ணமா ஞாபகம் இல்லை நல்லா இருக்கும் அது எல்லாம் தத்துவ பாடல்கள் சட்டி சுட்டாதடா கை விட்டதடா இப்ப ஜாதிவாதி ஓடினோம் அப்பா பந்து படா விட்டு போச்சு இருக்கட்டும் இப்போ அடுத்த லைன் ஒன்று இருக்குது இப்போ மூணு விகல்பம் சொல்லியாச்சு ஆகையினால் என்ன சொன்னார் முடிச்சார் இப்போ தை தைகி அநாதிகி கச்சம் உபவர்ணியே எங்கள் பதினாலாம் ஸ்லோகத்தில் ரெண்டாவது லைனில் சொல்லப்பட்டது தைஹி அநாதிகி கச்சம் உபவர்ணியத்தை தஸ்மாக எனவே பதிமூணு விகல்பத்தை சொல்லிவிட்டு இனிமே விகல்பம் சொல்றதுக்கு வேண்டியது உனக்கு புத்தி இருக்கு நமக்கே நம்ம சொல்லிக்குனால அத்வைதிக்கு நல்ல சந்தேகம் போச்சா இல்லையா நல்லா போச்சு சந்தேகங்கள்லாம் நீங்கிட்டு அப்ப இதுதான் இனிமே இந்த விஷயத்துல சந்தேகம் வருமோ ஜெகத் சத்தியம் சொல்லுவீங்களோ இத்தனை நாளா கொஞ்சம் சந்தேகம் இருக்கும் என்னமோ சொல்றது சாஸ்திரம் ஆனாலும் இப்படி இருக்கேன்னா இப்ப இனிமே ஸ்ட்ராங்கா ஜெகத்தை சத்தியம்னு சொல்ல முடியவே முடியாது தெரியும் ஜெகத்தை நம்ம என்ன அதுக்கப்புறம் என்னன்னா என்னது ஒரு ஸ்லோகம் இருக்கேன் மோகாய போதா பிராக் இந்த துவைத்தம் ஞானத்தை அடையறத்துக்கு முன்னால மோகத்தை உண்டு பண்றது போதே பிராப்தே மனிஷையா நல்லா டீப்பாக திங்க் பண்ண பிறகு போதம் ஞானம் வந்துடுத்துன்னு சொன்ன மனிஷையா அதுக்கப்புறம் என்னென்னாய் நீ துவைத்தத்தில் தர்மமாக என்ஜாய் பண்ணு கிளாஸ் முடிஞ்சுட்டா தட்சிணாமூர்த்திகிட்ட போ நமஸ்காரம் பண்ணு முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சுதுன்னா அடுத்த கிளாஸுக்கு வந்துடும் விஷயானந்தே பிரம்மானந்தஹா அது முடிஞ்சதுன்னா திரும்பவும் போதத்தை பாதுகாப்பு பூஜை பார் அது முடிஞ்சதுன்னா உச்சிக்கால பூஜையை பார் அது முடிஞ்சதுன்னா மந்திரம் சொல்லி ஒழுங்காக சமத்தா சாப்பிடு தேவை இருந்தால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ அதுக்கப்புறம் திரும்பவும் கிளாஸுக்கு வா என்னென்னா அதுக்கப்புறம் என்னென்னா பூஜா அர்த்தம் கல்பித்தம் துவைத்தம் அதுக்கப்புறம் அத்வைதா தபி சுந்தரம் என்னென்னா இமோஷனையும் திருப்திப்படுத்திக்கலாம் உன்னுடைய இன்டலெக்டையும் சரியா ஓ மனசுக்கும் திருப்தியை கொடுத்துக்கலாம் மனசுக்கு திருப்தியை கொடுத்துக்கிறதுக்கு அத்வைத்த இதை விட என்ன வேணும் பிடிவாதம் பிடிச்சு இல்லை எனக்கு புத்தியிலையும் துவைத்தந்தான் மனசுலையும் துவைத்தம் தான் எங்கும் துவைத்தம் எதிலும் துவைத்தம் எப்பொழுதும் துவைத்தம்னா வாழ்க வளமுடன் எும் அம் எப்ப என்ன பண்றது சாப்பிடு என்னத்துக்கு அனாவசியமா உப்புமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அதுல மண் இருக்கிறது வேற விஷயம் ஆனாலும் இதே எடுத்து சாப்பிடு சொல்லலாம எனக்கு தெரியாது இருக்கோ இல்லையோ தெரியாது எல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ஆ சும்மா ராஜோ இதுக்காக என்ன நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம் ஒரு கோயிலில் நாங்கள் என்ன பண்ணோம் ராத்திரி எல்லாம் இருட்டு எல்லோரும் பண்ணி போட்டுவிட்டான் வெறும் மண் தர உட்காந்து சாப்பிட்ணும் இலை போட்டிருக்கான் சரியாக வேற இல்லை பெரிய மலை வேறு அது பெரிய மலை அந்த மலையில் ஏறி போகிறதுக்கே அஞ்சு மணி நேரம் பெரிய மலை மேலே ஒரு கோயில் அங்கே ஆயிரத்தெட்டு கலசம் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அதுக்கு நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக போயிருந்தோம் எங்களுக்கு கலசம் வச்சு பூஜைலாம் மண்டி பிடிச்சி ராத்திரி சாப்பிட்றதுக்கு மாதிரி பண்ணுன்னு ஆயிடுத்து பசி உப்மாவை போட்டான் பெரும்பாலும் இந்த மாதிரி சமயத்தில் உப்மாவை தான் போடுவான் அதனால வந்து அப்போ வந்து என்னன்னா இந்த இலையை போட்டு சாப்பிட்டா ஒரு ஒருத்தன் என்ன பண்றா இருட்டு வேற தெரியல தொட்டு தொட்டி சாப்பிடறா மண்ணா இருக்கு அப்புறம் சக்கரைய தொட்டு சாப்பிடறதுக்கு ஆதிஹி எஸ்ய ந வித்திய தஸ்யா தசிய ஆதிஹி ந வித்திய ஆதி இல்லையோ அவனுக்கு ஆதி இல்லை இது என்ன பதில் ஏற்கனவே நம்ம ரொம்ப குழம்பு போயிருக்கோம் இது வேற எப்படி சொல்றாரு ஆதி இல்லையோ அதுக்கு ஆதி இல்லை நீங்க தெரிஞ்சுக்கலாம் கௌடபாதருடையாச்சாரியருடைய இந்த பாஷ முறை இருக்க ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கராச்சாரியார் வியாக்கியானம் பண்றார் அதுக்கப்புறம் ஆனந்தகிரின்னு ஒருத்தர் அவர் அதுக்கு வியாக்கியானம் பண்றார் சப்கமெண்ட்ரி அதுக்கப்புறம் டிப்பணி இதுக்கப்புறம் இன்னும் சில கமெண்ட்ரிகள் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் புரியுறது நிறைய விஷயத்த கேட்டால் தான் புரியுது இல்லாட்டி இது சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நமக்கு டிக்ஷனரி மீனிங் பார்த்தா என்ன ஆதினா முதல்னா எதுக்கு முதல் இல்லையோ அதுக்கு முதல் இல்லைன்னா இது எப்படி இருக்கு ஒன்று புரியுது உங்களுக்கு முதல் இல்லை முதல் இல்லைன்னா மூளை இல்லைன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு புரியுறதுன்னா அப்படி இல்லை அவர் ஆதிக்கு ரெண்டு அர்த்தம் வச்சுன்னு சொல்கிறார் யாருடைய மதத்தில் யாருடைய மதத்தில் காரணம் விளங்கவில்லையோ என்ன எதற்குனே போட்டு எதற்கு ஆரம்பம் தெரியவில்லையோ அதற்கு உற்பத்தியும் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் முதல் ஆதிக்கு காரணம்னு பேரு இரண்டாவது ஆதிக்கு உற்பத்தி உற்பத்தி தோற்றம் எதற்கு துவக்கம் இல்லை எதற்கு துவக்கம் இல்லையோ அதற்கு தோற்றமும் இல்லை என்பதை உணர வேண்டும் ஆகவே ஜகத்துக்கு துவக்கம் இல்லாததால் அதற்கு தோற்றமும் இல்லை எனவே இல்லை இதுதான் இதுதான் அஜாதி பரிதீபிதா இப்ப முடிஞ்சு போச்சு இனி அடுத்த பகுதி தொடங்குகிறது இப்ப என்ன மதம் ஒரு மதம் முடிஞ்சது சாங்கிய மத நிராகரணம் சமாப்தம் என்ன இப்ப அடுத்தது என்ன துவைத்த மத நிராகரணம் சமாப்தம் இந்த சாங்கியர்கள் துவைத்திகள் எல்லாருமே துவைத்தான் சாங்கியர்கள் அவர்களை தனியா பிரிச்சு நட்டோம் அவர்கள் தர்க்க பிரதான ஆஸ்திகர்கள் ஆனா தர்க்க பிரதான ஆஸ்திகர்களா இல்லாட்டாலும் வர்க்கத்தை அனுகூலமாக வைத்துக்கொண்ட ஸ்ருதிக்கு தாற்பயத்தை கொடுக்கக்கூடிய கர்மவாதிகள் அவர்களுக்கும் பதில் சொல்லியாச்சு கர்ம பலி அவர்களுக்கும் பதில் சொல்லியாச்சு இனி நாஸ்திகா குரூப்ல முக்கியமாக பதில் சொல்லு நாஸ்திகா குரூப் இருக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சிருக்கேன் ஆஸ்திக மதங்கள் ஆஸ்திக மதத்தில் ஆறு பிரிவு இருக்கு நாஸ்திக மதத்தில் ஆறு பிரிவு இருக்கு அதில் பௌத்த மதத்துக்குள்ளேயே நாலு பிரிவு இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த நாலு பிரிவை பற்றி பேசி அதில் இருக்கிற ஒரு அதாவது அதுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய கருத்தையை நாம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே இருக்கிற கருத்தை எல்லாம் நீக்கிட்டு அதாவது என்னென்னா ஒரு கூட்டணி சேர்க்கப்பறோம் ஒரு கூட்டணி அப்படி கூட்டணி தர்மம் வந்து கடைபிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு புண்ணிய ஆத்மா ஒருத்தர் இருக்கார் நம்ம நாட்டில் போயிட்டார் அவர் என்னைக்கு அவர் கூட்டணியை கண்டுபிடிச்சாரோ அன்னைக்கு ஆரம்பித்தது எத்தனை வருஷம் சனி தசை பதினெட்டு வருஷம் சனி தசை பார்த்தீங்களா அதெல்லாம் ஞாபகம் பாருங்க கௌடபாத கார்கையாக சனி தசை பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷம் இல்லை இப்ப நமக்கு பிடிச்சி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இப்போ நாற்பது வருஷமா இருக்கு நாற்பது வருஷம் அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் டெவலப்மெண்ட் வேண்டாம் நம்ம கல்ச்சரை காப்பாத்தினா போ அந்த அந்த நாட்டை பார் ஜப்பானை பார் அமெரிக்காவை பார் வேணாம் பழைய இந்தியாவை பார் அமெரிக்காவையும் பார்க்காத ஜப்பானையும் ஒப்பிடாத அடுத்த வகுப்பு இந்த வகுப்பை பூர்த்தி பண்றேன் அடுத்தது இனி பௌத்த மத நிராகரணம் ஆரம்பிக்க போகிறது படிக்கலாம் அடுத்த வகுப்பு मुक्तं तन्नमाम्यहं गुरुरात्मेति திமம் தைக்கூசியம் யூ தமியோ குருராத் மூதவி வோமவது வேயா மூத்த அய்யுள்ளே நிறு அனந்தமாண்டயே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 ஆதிநீ ஜன் புவனேஸ்வரிநா